ாலே போது மே டம்ளர் பெரிய டம்ளர் இருந்துச்சுன்னா ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சா போதுங்க உங்களுக்கு இந்த மாதிரி நைட்டு போற இரண்டு மணி தண்ணி குடிக்காம இருந்திருக்கும் அப்போ உடம்புல வந்து சர்க்குலேஷனுக்கு அதை மெயின்டைன் பண்றதுக்காக கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு தண்ணி குடிச்சிக்கலாம் நம்ம ஏன்னா நல்ல விஷயங்களும் அதுல இருந்து எஸ்கேப் ஆகுது அப்படின்னு அது ஒருத்தர் இப்ப இருக்கிற பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு புத்தகங்கள் இருக்கு இல்லைங்களா குழந்தைகளோட பாட புத்தகங்கள் அவங்க அவங்களே படிச்சு பார்த்தாங்கன்னா சிறுநீரகங்களோட இயக்கம் எப்படி அப்படின்றது தெரிஞ்சுக்குவாங்க நாமளே எல்லாத்தையுமே விளக்கம் சொல்லிட்டு இருந்தோம்னா அப்படி யாரும் அது தேடல் எல்லாம் ஒரு சுக்கமா சொல்லு வித்துலோமரூல் இருக்கு அது மயிரளை விட சின்னதான் இருக்குது அதுல வந்து என்ன ஆகுதுன்னா இந்த மயிரளை விட சின்னதுல வந்து தேவையானதும் தேவையில்லாத ரெண்டுமே சித்தமிழ போகும் சொல்றேன் தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றது இல்லீங்களா கழிவுகள் அதிகப்படியா இருக்கக்கூடிய விஷயத்த வெளியே தள்ளியும் உதாரணத்துக்கு உப்பு அதிகமா சாப்பிட்டா நமக்கு தானாவே தண்ணி அதிகமா தவிக்குதுல எதுக்காக உப்ப வெளியேற்றதுக்காக உடம்பு தயாராயிடுச்சு அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா உப்பு உப்பு அளவான உப்பு போட்டா உணவை சாப்பிட்டோம்னு சொல்ல இல்ல உங்களுக்கு இது இது புரியுற மாதிரி ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கொஞ்சம் பார்த்த மூட்டு தனமா தெரியும் வெளியிலிருந்து குப்பை எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள போட்டு அத மறு பருக்கிட்டு இருக்கா இந்த புரிஞ்சுங்களா தேவையில்லாம மனித கூடமே தன்னை தானே அழிச்சிட்டு இருக்குது இப்போ அதுக்கு வந்து சப்பக்கட்டா வந்து ஏகப்பட்ட அந்த என்ன சொல்லுவாங்க கான்செப்ட் சொல்லுவாங்கல்ல ஒவ்வொருத்தரும் அவங்க என்னமோ சொல்றாங்க நாங்க அதுதான் ரொம்ப எளிமைப்படுத்தி இயற்கையில் என்ன சொல்லுது அப்படின்றது ஏன் சொல்றேன்னா தவிச்சா தண்ணி குடிங்க இவ்வளவுதான் சோறு சாப்பிடுங்க நீங்க மறந்துருங்க நீங்க கூட உங்க வேலைக்கு பாருங்க அது என்ன தண்ணி தானே சரி பண்ணிக்க உடம்பு அப்புறம் பசிக்குது ஆனா சாப்பிட முடியாத ஏதோ அவசர வேலைகள் இருக்கு அந்த வேலையை முடிச்சுட்டு சாப்பிடணுங்கிற ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம் அந்த மாதிரி இருக்கும் அதனால உடல் பெரிய பாதிப்பு இருக்குமா இல்ல அது பெரிய பாதிப்பு செய்யும் அது வந்து நீங்க உங்க வயிற்றுக்கு சொல்லிகுடுத்துலவு ஒரு நிமிஷம் உள்ள ஆழ்ந்து சிந்திச்சு இப்ப வந்து நமக்கு அடுத்தது இந்த வேலைகளை முடிக்கிறதுக்கு இவ்ளோ நேரம் ஆகும் நேரம் வரைக்கும் நம்ம வந்து இந்த வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டுப்போம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஆழ்ந்த மனசுக்குள்ள போட்டீங்கன்னா அது வந்து தன்னை தானே வந்து சரி தன்னை அது வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஒரு துக்க சமாச்சாரத்துக்கோ அல்லது திருமண வீட்டுக்கோ போயிட்டா ரெண்டு விதமான உணர்வுகளுக்கும் ஆட்படும் போதும் அதாவது துக்கத்துக்கான வந்து சந்தோஷமா இருக்கும் போது நம்ம வந்து பசிக்காது நமக்கு வேற எந்த தேவைகளும் நமக்கு ஏற்படாது அப்ப இந்த விஷயத்த வந்து இப்ப நல்லா மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கனால போதும் இயற்கை அப்படின்ற விஷயத்தை கடைபிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க சரியா இப்ப இந்த சிறுநீரகம் பத்தி பேசுறதுனால இளநீர் அது வந்து சிறுநீரகத்துக்கு ரொம்ப தொடர்புள்ள ஒரு விஷயமா அதனால பெருசா வந்து ரொம்ப நல்ல விஷயம் தாங்க இளநீர் மாதிரி இளநீர் மாதிரி ஒரு அருமையான ஒரு என்ன சொல்றது ஒரு சிறந்த உணவு நீராக்கார உணவு வந்து வேற எதுவுமே இல்லை ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில எல்லாருமே இளநீர் குடிக்க முடியுமான்னு தெரியல ஆமா கண்டிப்பா அதனால வந்து நம்ம சப்டா நம்ம அன்னைக்கு பேசணும் போது சீரகம் இருக்கு இல்லீங்களா சீரக தண்ணி சீரகத்தை கொஞ்சம் தண்ணியில போட்டு காய்ச்சி வச்சுக்கிட்டு அதை வடித்து வச்சுட்டு குடிக்கிறது காய்ச்சாமியும் குடிக்கலாம் அது என்ன ஒரு நாளைக்கு மேல பயன்படுத்த முடியாம போயிரும் அவ்ளோதான் காய்ச்சாமியும் நீங்க வெறும் பத்தியாம சீரகத்தை போட்டு கொஞ்சம் தண்ணி மஞ்சளா மாறும் அது வந்து அதனால பரவாயில்ல உங்களுக்கு ஜீரண கோளாறுகளும் நீங்க வராம பாத்துக்கும் சிறுநீரக பிரித்தும் இல்லாம பாத்துக்கும் இன்னும் எதுன்னாரின்னு சொன்னா அது வந்து என்ன பண்ணோட சிறுநீரக விஷயங்கள சிறுநீரக கோளாறுகளே சரி பண்ற அளவுக்கு நன்னாரி ஒரு அருமையான மருந்து அது போக நீங்க நன்னாரியில வந்து இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஸ்கின் ஸ்கின் பண்ணுவோம் நல்லா தொண்ட கட்டிக்கும் அத வந்து கொஞ்சம் காய்ச்சி தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு காய்ச்சி அந்த தண்ணிய வந்து வடிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பயன்படுத்தலாம் அது கூட வந்து எதாவது நாகு சக்கரையோ அல்லது கொஞ்சோண்டு அந்த கொஞ்சோண்டு எலுமிச்சாறு நாக் சக்கர இந்த நன்னாரி இதெல்லாத்தையும் சேர்ந்து கலந்துட்டீங்கன்னா பானகம்ன்ற மாதிரி ஒரு திரவம் வரும் அது குடிச்சா ரொம்ப மீண்டும் உயிர்ப்பிச்சுக்கிற அந்த தன்மீன் அதுல நிறைய இருக்குது வெயில் காலத்துல இப்ப வெயில் வருது இல்ல நீ அப்படியே தொடங்கிடுச்சு அதுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அடுத்ததா இல்லையா சிறுநீரக கற்கள் வருது அப்படின்னு சொல்லி வர மாதிரி சொன்னீங்க வருது அது வராம தடுக்கிறதுக்கு நம்ம முன்னெச்சரிக்கையை என்ன பண்ணணும் சிறுநீர கற்கள் வந்து பொதுவாக வந்து தண்ணி வந்து தேவையான அளவு போதுமான அளவு தண்ணி குடிக்காம இருக்கறனால வருது முதல் காரணம் அதுதாங்க அப்புறம் அது நான் இப்ப கொஞ்சம் முன்னாலதான் நம்ம அதை பேசணும் அதையவே திருப்பி சொல்ல வேண்டியிருக்கு அளவுக்கு அதிகமான சத்துக்கள்ல சாப்பிடறதுனால அளவுக்கு அதிகமான சத்துள்ள உணவுகளை சாப்பிடறதுனால பயத்தினால நமக்கு சத்து பற்றாக்குறை வந்துடும் சாப்பிடறதுனால தேவையில்லாத சத்துக்களை வந்து பற்றாக்குறையினால என்ன பண்ணுவா அதை கரைக்க முடியாம வந்து ஸ்டெடிமெண்ட்ஸா அப்படியே கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சிறுநீரகங்கள் இருக்கக்கூடிய அந்த குழாய்கள்ல அப்படியே மெதுமெதுவா மெதுமெடியா ஓரத்துல அப்படியே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சு அப்ப அது வந்து நாலடவுல நீங்க பப்ளிக் டாய்லெட்ல போட்டு போனா பாப்ப முடியல மஞ்சள் கரெல்லாம் கட்டியா ஒட்டிட்டு இருக்க முடியாது அதுதான் அங்க வந்து கால்சியம் இருக்கலாம் இல்லன்னா பாஸ்பேட் அதிகமா இருக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் சிலருக்கு வந்து சில சிறுநீரகங்கள் வந்து சில சத்துக்களை வந்து உட்கிரகிக்க முடியாமலேஷன் பாங்க ஆங்கிலத்துல உட்கிரகித்தல் குறைபாடு இருக்கும் சில சத்துக்களை வந்து அதை ஏத்துக்க வந்து தன்னால வந்து அதை முடியாம என்ன பண்ணணும் ரிஜெக்ட் பண்ணி ஆரம்பிச்சிடும் அப்ப அந்த சத்துக்கள் அதிகப்படியா வெளியேறும் அப்ப அது என்ன பண்ணுறா நம்ம மறுபடியும் பழைய பின்னாடி மறுபடியும் மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துவ ஊறுபாடில் உயிருக்கின்ற திருவள்ளுவரோட பஞ்சு வசனத்தை நினைவு அதை எல்லாரும் நினைவு வச்சுக்கிட்டாங்கன்னா இந்த தொல்லையே இல்லாம போயிருங்க திருநீர கற்கள்னு வருது அப்படி வேணும்னா அவங்களுக்கு வேணும்னா எளிமையான நம்ம ஹெல்த் டிப்ஸ்ன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு சொல்லலாம் எல்லாம் தெரிஞ்சதுல ஒரு தவறு பண்ணிட்டு இருக்காங்க நீண்ட காலமா மக்கள் எல்லாருமே வாழை தண்டு சார் குடிக்கிறது முள்ளங்கி சாறு குடிக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா என்ன பண்றாங்க அப்படின்னா டம்ளர் கிழங்குல குடிக்கிறாங்க எல்லாரும் அது மிகப்பெரிய தவறு இல்லையா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்ற பழமொழியை நம்ம வச்சுக்கிறோம்ல நம்ம கையில இப்ப ஒரு இப்ப உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த செடிமெண்ட் கரைக்கும் அவ்வளவு கெட்டியான கல்லு கரை அதுவே கரைக்க கூடிய அளவுக்கு தன்மை உள்ள ஒரு பொருள் அளவுக்கு அதிகமா உடம்புக்குள்ள போச்சுன்னு என்ன ஆகுங்க அதுவும் ஒரு கரோசி அதுவும் ஒரு அரிப்பு தன்மை உருவாக்கூடிய ஒரு மெட்டீரியல் தானே உள்ள போகுது அப்ப அது என்ன பண்ணும் முள்ளங்கி சாருன்னா வயிற்றுல புண்ணை பண்ணிரும் இது வந்துன்னா சிறுநீர் கோளாறு அதிகமா இருக்கு வாய்ப்பு இருக்கு சாறு அளவுக்கு அதிகமா சார் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு இருபது மில்லி அதுக்கு மேல வந்து அவசியம் இல்லைங்க அத வந்து ஏதோ தண்ணிலயோ அல்லது மோர்லயோ கலந்து குடிச்சுக்கலாம் நம்ம வாழைத்தண்டை வந்து பொரியல் செஞ்சு சாப்பிட்டு தினசரி உங்க காய்கறி மீனும் இருக்கு இல்லையா ஒரே ஒரு முள்ளங்கி மட்டும் கட் பண்ணி போடுங்க முள்ளங்கி எந்த சாம்பார் செஞ்சாலும் ஒரு முள்ளங்கி கட் பண்ணி போடுங்க உணவு மருந்து நாயிட்டு போகுதுல்ல புரி சரி தானுங்களா உங்களுக்கு சரிங்களா நிறைய இருக்குங்க இந்த சோழ அந்த உதாரண நினைவு வச்சுக்கோங்க வெளியில இருந்து குப்பையை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள போட்டு கூட்டி கிளீன் பண்ணி எடுக்கிற வேலையை நம்ம யாரும் செய்ய கூடாது அது வந்து இயற்கைக்கு எதிரானது நம்ம இயற்கை இயல்பு அப்படின்ற விஷயத்தை வலியுறுத்துறோம் இயல்பாக இயற்கையோட இயல்பாக இருத்தல் அந்த விஷயத்துக்கு வந்துதான் மக்கள் தயார் பண்றதா இந்த இவ்வளவு நம்ம பேசுறோம் இன்னொரு பிரச்சனை இருக்கு இன்னொரு பிரச்சனைங்க சிறுநீரை வந்து அடக்கி வைக்கிறதுனால மிகப்பெரிய தொல்லைகள் ஏற்படும் ஆரம்பத்திலேயே தேர்ப்பாட்டு ஒன்னு சொன்னியா இரண்டு அடக்கோம் ஒன்றை விடும் அப்படிங்க எடுத்த உடனே அவரு இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் கொடுப்பாரு நிறைய தேரையர் வந்து மிகச்சிறந்த அந்த காலத்துல இருந்த ஒரு வைத்தியர் அவர் எடுத்தோட சொல்லுவார் இரண்டு அடக்கம் ரெண்டுக்கு வர்றது அடக்க கூடாது ஒன்றை விட யூரின் பாஸ் பண்றதை நிறுத்தவே கூடாது அப்படின்றவங்க அதை வந்து சபோட பரவாயில்ல ஒரு டெக்னிக் ரீ அப்சன் பண்ணி அதவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஆனா அவங்க அது யோகிகளுக்கான தமிழ் உள்ளது மனிதர்கள் வந்து திருநீர் வந்தா ஒரு எத்தோட இருக்கணும் நம்ம போயிட்டு இருக்கிறோம் எவ்வளவு தூரத்தில் நமக்கு யூரின் வரும் ஒரு தூரத்துக்கும் அவங்கவங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த பேட்டர்ன் மாறுங்க சிலருக்கு வந்து ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு ஒரு தூரம் வரும் சிலருக்கு வந்து நாளே இருந்தாலும் கூட யூரின் வராது சரியா தண்ணி குடிக்காம இருப்பாங்க இதை வந்து அவங்கவுங்களேதான் ஒழுங்கு பண்ணிக்கணும் நோயின்றி வாழலாம் காலியான வயிற்று குடிச்சா நல்லது காலியான வயிற்றுல இளநீரை குடிச்சிட்டு மறுபடியும் வரைக்கும் எதுவும் சாப்பிடாம இருந்தீங்கன்னா அதனுடைய நூறு பலன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சுரும் சாது புக்கள் நிறைந்தது இல்லையா அது இளநீர் அது கூட வேற எதையும் கலக்க கூடாதுங்க நினைவு வச்சிருக்கேன் இன்னும் விரிவா நான் பேசுறேன் சரிங்கய்யா ரொம்ப நன்றிங்க ரொம்ப அழகா ரொம்ப தெளிவா விளக்கங்கள் நிறைய கொடுத்தீங்க நத்தீங்க நேர்கள் சார்பாக மனம் அந்த நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் அடுத்த இயர்க்கை இயலில் சந்திப்போம் நன்றி